பாடம் இருநூற்றி அறுபத்தி ஆறு காரணம் முஸ்லிமை ஆண்களையும் இறை உள்ள பெண்களையும் அவர்கள் செய்ததற்கே நோவினை செய்தவர்கள் அவதூறையும் பகிரங்க பாவத்தையும் சுமந்து கொண்டார்கள் முப்பத்தி அத்தியாயம் ஐம்பத்தி வசனம்